கடந்த வாரத்திலேயும் முழு முறை சபம் அந்த மறுநாள் இரவு பிரயாணம் மறுநாள் பகலில் ஊழியம் மறுநாள் பிரயாணம் நடராசிரியில பிரயாணம் காலையில வெள்ளிக்கிழமை மூன்று நாலு மணிக்கு வந்து சேர்ந்தோம் தொடர்ந்து பிரே தொடர்ந்து தேவன் எழுக்காக சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவராகிய தேவன் தேவன் தமக்காக ஜீவிக்கவும் உழைக்கவும் பிழைக்கவும் சக்தியும் தேவன் அருளிக் நாம் எவ்வளவுக்கு பண்ணுகிறோமோ அவ்வளவுக்கு தேவன் அருள்கிறார் என்பது நம்முடைய அறிவு அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதோ ஒரு ஊற்றிலே ஒரு கிணத்திலே தண்ணீர் கிடைக்கிற எவ்வளவுக்கு பெரிய சப்ளை ஆகிறதோ எவ்வளவு தண்ணீர் செலவாகிறதோ அவ்வளவுக்கு புதிய ஊற்றுகள் வருகின்றது அந்த தண்ணீர் பயன்படாவிட்டால் புதிய ஊற்று வருகிறது தண்ணீர் தண்ணி கட்டுப்போற தண்ணியாக இருக்கும் மகிமை உண்டாவதாக அதே மாதிரி ஆண்டவனாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அருமையான அதாவது வயது ஐம்பதோ அறுபதோ அல்லது இருபதோ முப்பதோ நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வயது வாலிபு வயது ஆனபடினால் இந்த தேவன் கொடுத்திருக்கிற சல்தான காலத்தில் அருமையான காலத்தில் நம்மிடத்தில் இருக்கிறவைகளை தேவனுக்காக செலவு பண்ண வேண்டும் தேவனுக்கு மயமே ஐயோ விழித்தான் மறுநாள் காலையில் தோகோ அதை இப்படியானால் அப்படி ஆகி விடுமோ என்று எண்ணினால் அப்படித்தான் ஆகும் அவர் முட்டுவல்லி என்று அடிக்கடி வருவார் அவர் சத்தியத்திற்கு கீழ்படியாதவராக இருந்தாலும் நான் தேவன் எடுப்பில்லை என்ன என்று கொள்வார் அப்படி அவர் வந்து சரியா இருபத்தஞ்சு என்று சொல்லுவார் அனுபவம் என்ன அனுபவப்பட்டார் மகிமை ஐயானிகள் காலையில் வீட்டிலிருந்து நடந்துதான் கோயிலுக்கு வருகிறீர்களா என்று கேட்டார் ஆமா நடந்தா வருகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இல்லை அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது என்று சொன்னார் அதாவது எப்பொழுது ஒன்று போய் இருக்காது தேவன் இருக்கிறார் அவர் சாத்தான் என்று ஆரம்பித்ததும் தேவனும் தேவ தூதர்களும் படைசூடா தேவன் சம்பள பிள்ளைகளை காக்கின்றார் அப்படின்னா அதாவது நடக்க வேண்டும் தேவன் கொடுத்திருக்கிற சக்தியை வைத்து உழைக்க வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் அதற்குத்தான் கத்தொருந்த காலத்தை நமக்கு தந்திருக்கின்ற மனிதர்கள் தங்களுக்காக நுழைக்கிறார்கள் பிரயாசப்படுகிறார்கள் நாமும் கிறிஸ்துவுக்காக இருக்கின்றோம் துணிக்கிறேன் நான் இந்த ஒரு பெரிய உலகம் போயிருக்கும் போது அங்கே மேரேஜ் முடிந்த பிறகு ஆலோசனை ஆலோசனை ஆலயத்துவம் வாலிபர்கள இருந்து பேசுவதற்கு நான் விரும்பவும் இல்லை தேவருக்கு மழிமை ஒரு மனிதன் அதாவது தான் பிறகு நன் பிறகு என்று எண்ணால் அவன் பிறகு நே போல்தான் காணப்படுவான் எனக்கு எது வயது ஆகிவிட்டதோ என்று மனதில் எண்ணினால் வயதானவரை போல தள்ளாரிப்பார் மகிமை இல்லை நான் இருக்கிற கர்த்தகோடு இருக்கிறார் என்று மனதில் அதை கொள்ளும் போது அவர் அப்படித்தான் இருப்பார் கர்த்தனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த எண்ணத்தோடு தான் நாம் ஜீவிக்கின்றோம் வயது முதிர்ந்து வருக இந்த காலங்களிலேயும் வாலிபர்களை போலதான் நாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறோம் இரவில் நேற்று ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி இருப்பேன் நினைக்கிறேன் தேவலுக்கு ஸ்தோத்திரம் உண்டாததாக அதாவது இங்கு போன பிறகு ஒன்ற மணிக்கு நான் விழித்து போய் மணியை பார்த்த மணி ஒன்று கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் அப்புறம் எழுந்த மணி என்னமோ நாளாக இருந்தது தேவலுக்கு உண்டாவதாக அருமையானவர்களே எதற்காக சொல்கிறோம் என்றால் நாம் எல்லாரும் கிறிஸ்துக்காக உழைக்க வேண்டும் இந்த தந்திருக்கிற அருமையான காகங்களை நாம் வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அடிக்கடி நிகழ்மையனுடைய சம்பவம் என்னுடைய உலக நிலை கொட்டப்படுகிறது ஒன்று அவர் அறிவது ஜபித்தது கண்ணீர் விட்டது மாத்திரமில்லை இறங்கி பணிபுரிந்தார் பணிபுரிந்து இருசலேமே ஆலயத்தினுடைய பருவ தீர்த்து ஆராதனை செய்கின்ற வரைக்கும் நான் அமர்ந்திருக்க மாட்டேன் என்று ஒரு நாட்டை விட்டு எல்லோரு நாட்டிற்கு வந்து அதை செய்தார் அப்படினால் பார்த்து விட்டு போகிறவர்களா இல்ல ஏதோ ஒன்றை செய்கிறவர்களா இல்ல நாமும் நம்மால் இயன்ற வரைக்கும் கிறிஸ்துவனுடைய பணியிலே கிறிஸ்துவனுடைய காரியத்திலே நாம் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறார் அவர்கள் தான் உட்கார்ந்து இருக்கும் போது என்னோட ஒரு வசனம் பேசினது என்ன வசனம் என்றால் ஒரு ஸ்திரீ வந்து தைலம் பூசினார்கள் மற்றவர்கள் பார்த்து இதில் வீணாக இந்த படத்தை ஏன் செலவு கொள்கிறார் இதை விட்டு தரித்திர கொடுக்கலாம் ஆண்டு சொன்னார் அவர்களது சரீரத்திலே தைலம் பூச முந்திக்கொண்டார் என்று சொன்னார் மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இருந்தார் அவருக்கு யார் யார் முந்திக் கொண்டார்களோ அநேகர் பணிபுடை செய்தார்கள் நன்மை செய்தார்கள் அந்த பலனை அவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுது அவருக்கு செய்வோ செய்ய முடியாது போய்விட்டார்கள் முன்றிது தேவனுக்கு மெந்தோ பிந்தி போனால் ஒன்று கிடைக்காது ஒன்றில் இருந்து நாம் ஆறு ஒன்று வாசிக்கும் போது ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் என்று சொல்லப்படுகிற ஒரு வாசல் இருந்தது அங்கே ஐந்து மண்டபங்கள் உள்ள ஒரு குழந்தை இருந்தது அந்த குளத்தில் நிரம்ப தண்ணீர் இருந்தது அந்த தண்ணீரை எப்பொழுதாவது ஒரு தேவசோதரன் என்று கலக்குவார் கலக்கும் போது யார் முந்தியதில் இறங்குவானோ அவர் எப்பேற்பட்ட ஒரு சுகமாகிவிடுவான் அந்த நாட்களில் அதாவது ஆறாவது வசனத்தில் முப்பத்தெட்டு வருஷமாக சிமரவாதம் உள்ள ஒரு மனிதன் இங்கே படுத்திருந்தான் அவருடைய நம்பிக்கையும் அசையாத உறுதியில் கண்ட யேசு கிறிஸ்து விரும்புகிறேன்போது நான் போகிறதுக்குள்ளே மற்றவர்கள் முந்திக்கொண்டு சுகம் பெற்று போய்விடுகிறார்கள் என்று சொன்னார் என்று அந்த சம்பவத்தை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் மகிமை உண்டாவதாக எந்த ஒரு காரியத்துக்கு முந்திக்கொள்ளாமல் சிந்திக்கொண்டால் அதனுடைய பலர் பூஜ்யம் விவசாயம் பண்ணினாலும் சரி படிப்பா சரி வேலையாக எதுவா இருந்தாலும் சிந்திக்கொண்டிருந்தால்